நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமேலும் நம்ம அன்னைக்கு செய்ய போகிறது வாழைப்பு ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் வாழைப்பு ஒன்று நல்லெண்ணெய் எட்டு ஸ்பூன் காஞ்சமிளகாய் நாலு கடுகு ஒரு ஸ்பூன் பூண்டுப்பற்கள் ஐந்து வெந்தயம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு சீக்கிரப்பை மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு செய்முறை முதல்ல வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருவோம் ஸ்டவ் பற்ற ஒரு ட்ரை பேன் வச்சு வெந்தயத்தை போட்டு வெந்தயத்தை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருவோம் வெந்தயம் பவுட்ரு ஆக்கிலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சு வானலில் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுவோம் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுவோம் கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டு கிள்ளி போட்டு வதக்கிடுவோம் பூண்டு பற்களை பொடியை நறுக்கி போட்டு அதிகம் வதக்கிப்போம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு இந்த மோர்லேருந்து பிழிஞ்சு இந்த வாழைப்பூ எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இந்த காய் வதங்கிறதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு போட்டுட்டு ஏ என்னால் எவ்வளோ கா பூ எடுத்திருக்காங்க ஒரு கால் கிலோ பூன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சில காலை அதிகம் வேணால் கூடவும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதை கொஞ்சம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த வாழைப்பூ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சும் வந்த உடனே அதில் இந்த வெந்தய பொடி அரைச்சி வச்சிருக்கணும் அந்த பவுட்ரை எடுத்து இதில் கலந்துரும் கலந்து விட்டுட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கலவையும் அதில் எடுத்து கொட்டி கலந்துட்டு உப்பு ருசிக்கேற்ற போட்டு நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பாவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைப்பூ ஊறுகாய் தயார் இதை வந்து உடனே சாப்பிடக்கூடாது ரெண்டு நாள் கழித்து அது நல்லா டைட் கண்டெய்னரில் ஜாடியில் போட்டு வச்சிட்டு ரெண்டு நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கலாம் ரெகுலராக நம்ம சாம்பார் சட்னி இதுவே சாப்பிட்றோம் இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈவன் சாப்பாட்டுக்கு கூட போட்டு பிரச்சனை சாப்பிட்லாம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்